குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடத்தி விருந்து கொடுக்கலாமா குழந்தைகளுக்கு முடியிறக்கல் மற்றும் சுண்ணோத்தி எப்போ பெயர் சூட்டு விழாங்கிறத காஃபியுடைய இஸ்லாமிய கலாச்சாரம் அதுக்கு ஒரு பங்கன் நடத்தக்கூடாது சரி குழந்தைக்கு மொட்டை அடிச்சு எப்ப பேர் வைக்கலாம் ரசவம் ஏழாவது நாள் பண்ணுங்க குழந்தை பிறந்து ஏழாவது நாள் அந்த குழந்தைக்கு மொட்டையடிச்சு அந்த முடியின் அளவுக்கு வெள்ளிய கணக்கிட்டு அதை சர்க்கா அப்புறம் அதுக்கு அக்கிங்கா கொடுக்கணும் ஹத்னா பண்றது ஏலாவது நாள் செய்வது ரொம்ப ஏற்றமானது என்னங்க ஏலாவது நாள் இல்லையா அப்படின்னு நாம தான் பயப்படுவோம் ஆனால் குழந்தைக்கு செஞ்சு பாருங்க மாஷால மூணு மணி நேரம் நாலு மணி ஆறிடும் குழந்தைகளுக்கு அதனால ஹத்னாவும் கூட ஏழாவது நாள் செய்வது ரொம்ப ஏற்றமானது சிறந்தது